ஓம் நமோ விதியசம்பிரதாய் வம்ச ரிஷிபியோ மஹோ குருப்பன பிரத்தைவ்வாஹமஸ் ஓப்ப आजम सर्वमुदाहृतम ூத்தூத்தோஸரி திருஷ்ட் ஸ்விய ேபி திருஷ்ட கௌடபாதாச்சாரியர் எந்த கோணத்திலும் எந்த கோணத்திலிருந்து பார்த்தாலும் சிந்தித்து பார்த்தாலும் இந்த ஜெகத் சத்யம் என்பதை நிரூபிக்க முடியாது என்பதை சித்தாந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் ஆகவே இது வந்து கடைசியாக பார்த்தது இதனுடைய உற்பத்திக்கு பிரசித்தம் இல்லை பிரசித்தம்னா லாஜிக்னு அர்த்தம் சாதாரணமாக பிரசித்தம்ங்கிறது என்ன அர்த்தத்தில் சொல்கிறோம் ஃபேமஸுங்கிற அர்த்தத்தில் சொல்கிறோம் பாப்புலாரிட்டிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறோம் இங்கே பிரசித்தம்னா என்ன அர்த்தம் தர்க்க அபாவகா பிரமாண அபாவகா ஆஹ் உற்பத்திக்கு தகுந்த ஆதாரங்கள் இல்லை இந்த ஜகத்துக்கு காரணத்துக்கு தகுந்த ஆதாரங்கள் எதுவும் இல்லவே இல்லை ஆதாரம் இல்லைன்னா என்ன எப்படி யோசித்து பார்த்தாலும் இது வந்து லாஜிக்கலாக திங்க் பண்ணால் இதுக்கு இருப்பே இல்லை சப்டான்ஸே இல்லை இதுக்கு சத்தாவே இல்லைன்னு அப்பிராச்சாரியெல்லாம் என்ன பண்ணுற உதாரந்த என்னால் சொல் சொல்லப்பட்டதுன்னு சொல்லிக்கலாம் வேதாந்தேஷு உதாத்தர்வம் ஆத்வ சர்வீத்தம் எங்கே நேதாந்தேஷு ச பாஹ்யா ஹியஜ முண்டக்கோபிஷத்தை அபூத சம்பவ ஒருபொழுதும் இந்த சொப்பனத்துக்கு ஜாக்ரத் காரணம் இல்லை ஜாகிரத்தும் அசத்து காரணம் மாதிரி தோன்றுகிறது ஆனால் காரணம் இல்லைன்னு இதனை காலையில் பார்த்துட்டோம் நம்ம அப்புறம் அடுத்தது என்னன்னா அதையே விளக்கி சொல்றார் இந்த முப்பத்தெட்டாவது ஸ்லோகத்தினுடைய இரண்டாவது வரியில் சொன்ன கருத்தையே விளக்கி சொல்லுகிறார் முப்பத்தி ஒன்பதாவது பொய்யான இந்த ஜாக்கிரத அவஸ்தையில் விழிப்பு நிலையில் ஜாகரிதே ஜரி அசத் திருஷ்வா படம் ஜாபத்தொய்ய ஜா அசத் விஷ்வா என்ன விஷ்வா மி மிய சத்தியம்ஷ்டிஷ்ய விஷ் மி சுரிய திருஷ்டியா விஸ்வகாமித்யா தைஜ சிருஷ் தைஜச திருஷ்டியா விஸ்வகா சத்தியகா தைஜச திருஷ்டியில் பார்த்தா விஸ்வம் சத்தியமாக தோணும் ஸ்வப்னத்துக்காக அதே தப்பு ஸ்வப்னத்தில் இருக்கிற போது ஜாகிரத்துன்னு ஒன்று இருக்குன்னு தெரியுமோ பிரபஞ்சத்துக்குள்ள பேச்ச வருது ஜாக்ரத் பிரபஞ்சத்தில் இப்படி இருந்தோமா அப்படின்னு பேச முடியுமா அங்கே எதாவது ஒரு நாளாவது இந்த ஜாக்கிரத அவஸ்தை ரொம்ப நல்லா இருக்கு தெரியாம இந்த மாட்டின்னு ஒழிக்கிறோம் அவஸ்தையில பேசுவோமா நடக்கவே நடக்கையை பத்தி வேணா ஜாகிரத அவஸ்தில விசாரம் பண்ணுவோமே தவிர்த்தையில ஒரு நாளும் ஜாகிரத அவஸ்தையை பத்தி பேசுவோமாட்ட இப்ப விசாரம் எந்த அவஸ்தில நடக்கிறது விசாரம் வந்து எந்த அவஸ்தையில் மணி ரெண்டரை தான் ஆறு ரெண்டரை தான் விசாரணைக்கு விசேஷமாக வட பாயசம் போட்டிருப்பாங்க இல்லையா கேட்கவா வேணும் ஆயினால நேர விஸ்வன்லேருந்து பிராக்யனுக்கு போய்டுவ புரியுறது இல்லை விஸ்வம்லேருந்து நேர பிராக்யனுக்கு போறதுன்னா என்ன அர்த்தம் தைஜசனுக்கு போக மாட்டேன் ஒருவேளை வந்தா வருமோ என்னவோ விஸ்வன்ல இருந்து நேரம் போயிடுவோம் கிளாஸ்ல என்ன பத்தி பேசிட்டு இருக்கோம் பட பாயசம் வேலை பண்ணி விஸ்வன்ல இருந்து பிராக்யனுக்கு போயிட்டேங்க பிராக்கனுக்கு போறதுங்கிறது அர்த்தம் தூங்கிறதுல இருந்து நேர பிராக் போறது இருக்கட்டும் ஆக தைஜசனே வந்து விஸ்வ விஸ்வ ஜாக்கிரத அவஸ்தையில் தான் விஸ்வ தைஜ துரிய விசாரம்லாம் பண்ணி நுட்கான் இருக்கும் விசாரம் பண்ணி என்ன பண்ணுறோம் விசாரம் அப்படி மித்யான்னு விசாரம் பண்ணிட்டு இருக்கோம் இருக்கு எல்லாமே இது எப்படி சொல்றது விசாரம் அப்படி சத்தியமாக மிச்சயான்னு கேட்டால் என்ன சொல்லுவோம் விசாரம் மிச்சியம் அப்புறம் எதுக்கு இந்த விசாரம் மித்யா அப்போ நம்ம சத்தியத்தில் எப்போ முழிச்சிருப்போம் சத்தியத்தில் எப்பவும் விழித்திருக்க வேண்டும் என்றால் மித்யாவை விசாரம் செய்து மித்யா என்று புரிந்து கொள்ள வேண்டும் சத்தியத்திலேயே வார்த்தைக்காக சொல்றேன் சத்தியத்தில் விழித்திருப்பதும் மித்யா எல்லாம் சொல்லிடுங்க சொன்னால் பாடமே நடத்த முடியாது நாம் சத்தியத்திலேயே விழித்திருப்பதற்காக இந்த ஜாகிரத அவஸ்தையில விசாரம் பண்ணுறோம் மிச்சாதான் ஆஹா ஜாகரி அசத் திருஷ்டுவா ஜாகரித்தே அசத்து திருஷ்டுவா தன்மயா முக்கியம் யோசிச்சு பார்த்தா நிறைய விஷயம் புரியுது இப்போ ஜாகிரத அவஸ்தை நேரடியாக சொப்னத்தை உண்டு பண்ணுறதா நேரடியாக உண்டு பண்ணுறதா என்ன நேரடியாக உண்டு பண்ணுறதில்ல இன்டைரக்டாக தான் உண்டு பண்ணுறது ஜாக்கிரத அவஸ்தை என்ன பண்ணுறது நிறைய எல்லாத்தையும் பார்த்து பார்த்து நம்ம அனுபவத்தில் வேற மாமியார் நாத்தனார் அந்த விஷயம் இந்த விஷயம் அதெல்லாம் வேற உள்ளே போயின்ட்டுருக்கு உறவுகளில் வரக்கூடிய பேச்சுகள் சிக்கல்கள் எல்லாம் அது வேற உள்ள என்ட்ரி ஆகிண்டே இருக்குது எப்போ பார்த்தாலும் விசிபி விசிஆர் விசிஆர் அந்த காலத்தில் இருந்து இப்போ சொல்ல முடியல இப்போ இப்போ ரெக்கார்டிங் ரெக்கார்டிங் ரெக்கார்டிங் ரெக்கார்டிங் ஆகிண்டு இருக்கு இந்த வாசனை என் பண்ணுறதுன்னா தூங்குற போது அது இந்த வாசனை ஒரு லோக்கத்தை பிரபஞ்ச சிருஷ்டி பண்ணுறது ஆக ஜாகிரத் பிரபஞ்சத்தில் நாம் அனுபவித்த வாசனைகள்லாம் நித்ரா சமயத்தில் ஒரு பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ற அதுக்கு தான் அந்த வாசனை மூலமாகத்தான் அது சிருஷ்டி பண்ணுறதே தவிர நேரடியாக அதனால என்ன முழிச்சுக்கிட்டே கனவு காண்டியான்னு கேட்கிறோம் இல்லை ஏதாவது சொல்ற போது இதெல்லாம் நடக்கிற காரியமா முழிச்சுக்கிட்டே கனவு காண்றியா அப்படி சொல்லலாம் அப்படி அது முடியாதுங்க அப்படி முழிச்சுக்கிட்டே கனவு காண முடியாது வாசனை உண்டு பண்ணி அந்த வாசனாஜன்ய பிரபஞ்சம்தான் இந்த ஸ்வப்ன பிரபஞ்சம் தன்மயா அது மயமாவே இந்த ஜாகிரத்தா அவ்வளவு சத்தியம்னு நினைக்கிறான் அந்த விற்பி ரொம்ப பலமாக இருக்குது இது இருக்கட்டும் ஸ்தூலமாக பார்க்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும் துரியனா நம்மளை புரிஞ்சுட்டோம்னா என்ன நமக்கு இந்த உலக வாழ்க்கையே டிவி சீரியல் தான் இல்லையா நம்மளை அகம் துரியம் பிரம்மா அஸ்மின்னு புரிஞ்சுட்டா ஹோல் ஆசிரமத்தில் நிகழ்ச்சி எல்லாமே எனக்கு டிவி சீரியல் மாதிரி தான் இல்லையா டிவி சீரியல் உண்மையா பொய்யா ஆனா எத்தனை பேருக்கு என்ன என்ன பண்ணி தெரிஞ்சோ தெரியலோ தெரியல கிடையாது இவன் டிவிக்குள்ளே டிவி பார்க்குறான் நம்ம டிவி என்னது கிளாஸே நமக்கு டிவி தான் கோயிலுக்கு போகிறதே நமக்கு டிவி பார்க்கறது தான் ஆசிரமத்தில் இருந்து ஜபம் பண்ணுறதே டிவி பார்க்கறது தான் இது எப்படி சௌரியமான டிவி இருக்கிற கரண்ட் செலவு இருக்கா ஒன்றும் பைசா செலவு இல்லை ஒன்றும் கடக் பணம் கட்டவேண்டாம் அது மாத்திரம் இல்லை உடம்பும் கெட்டும் போகாது கண்ணுக்காது பூக்கு நாக்கெல்லாம் கெட்டும் போகாது இது தர்மமான சீரியலை பார்த்துட்டுருக்கோம் நிறைய பேர் அதர்மமான சீரியலையும் அதுக்குள்ள சீரியலையும் அப்புறம் இந்த சீரியலையும் சாப்பிட்றது வேற சீரியலுங்கிறாங்க இல்லை அந்த சீரியலையும் பார்த்துட்டு இருக்காங்க இந்த சீரியல் இதை புரிஞ்சுக்கல தன்மையாங்கிறதுக்கு சொல்கிறேன் இப்படி வாழ்க்கையில் என்ன ஆயிடுறது நான் நடக்கிற நிகழ்ச்சி பிறப்போம் ரோட்டில் போயிட்டே இருக்கும் திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது ஆக்சிடென்ட் ஆனவுடனே என்னன்னு எட்டி பார்க்குறோம் அப்படியே குடல் வெளியில் வந்துருக்கு ஒரு ஆள் அப்படி சொல்றபோதே எப்படி இருக்கு பாருங்க உங்களுக்கு என்ன இது வந்து நீங்கள் என்ன நேரிலேயாவை பார்த்தீங்க நான் சொல்றேன் ஒரு மோட்டார் பைக் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு லாரியில் அடியில் போய் வண்டி வயத்துலேருந்து குடல் வெளியில் வந்து கண்ணெல்லாம் பிடுங்கி அப்படியே கார்லேருந்தோ பஸ்ல இருந்தோ அப்படியே பார்க்குறோம் பார்த்த உடனே என்ன ஆயிருது ரிஜிஸ்டர்டு அப்புறம் வண்டி போயிடு நம்ம வண்டி மூவ் ஆயிடுத்து ஆனால் உள்ளுக்குள்ள அந்த கொடல் அந்த பிதிங்கின கண்ணு ஆதுவே இப்படியே ஓடிந்திருக்கு வீட்டில் போனா சாப்பிட முடியல எப்ப பார்த்தாலும் அதே ஞாபகமாவே இருக்கு சரி படுத்து தொலைப்போம்னா கனவுல வேற அஞ்சாறு வந்து நிற்கிறது தன்மை அதுக்குதான் சொல்றது பத்ரம் பஷேஷ்ரா இதுக்குதான் நல்லதையே பாரப்பான்னு சொல்றது குழந்தையிலிருந்து நல்லதையே பாரு அதெல்லாம் இது மாதிரி இதெல்லாம் பார்க்காதே பார்த்தா அது பதிஞ்சிடும் பதிஞ்சால் அது சின்ன குழந்தையாக இருக்கிறப்போ பார்த்துட்டோன்னு வச்சுக்கோனே அதுதான் நம்மளுக்காது இப்போ ஓரளவுக்கு விவேகம் இருக்குதுன்னு நினச்சுன்னு இருக்கும் ஆகினால கொஞ்சம் ஃபில்டர் பண்ணலான்னு ஒரு நம்பிக்கை ஆனால் ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்கிறபோது அதுக்கெல்லாம் வந்து அதனால தான் என்ன யாராவது போயிட்டா கூட குழந்தைய வேறு பக்கம் அனுப்பிச்சோம் அதுக்கு அது ஞாபகம் இருந்தால் அது வேறு விதமாக எல்லாம் கற்பனைலாம் வரும் ஏன்னா அதுக்கெல்லாம் வந்து அது என்ன அஜாத்தியவாதமாக படிச்சிருக்கு பிறக்கறத்தையே அது சத்து அது பிறக்கறதையே ரொம்ப சந்தோ அது சத்தியத்தில் இருக்குது நமக்கே இப்படி படித்தே புரியல சும்மா இதுக்காக சொல்லணும் உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படி இருக்கிற போது அது குழந்தை என்ன பண்ணும் அது அதையே பார்த்து பார்த்து பழகி இருக்கிறதுனால அதுக்கு என்ன ஆயிடும்னா அந்த சின்ன வயசில் எதாவது நடந்ததுன்னா உள்ளே போய் பதிஞ்சிடும் அதனால தான் என்ன பண்ணுறோம் வேற பக் வேறு வீட்டுக்கு போய்டு அங்கே போய் இருக்கட்டும் குழந்தைகள்லாம் இங்கே எல்லாம் எடுத்துக்கிடுத்து எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்னு கேட்டால் தாத்தா சாமிக்கிட்ட போயிட்டார் சாமி என்ன பண்ணுவார் தாத்தாவே அங்கே ரொம்ப நல்லா வச்சுக்குவார் தாத்தா நம்மளை விட சாமி வச்சுக்குவார் அப்படின்லாம் சொன்னா தான் குழந்த ஓஹா அப்படியா அப்படி யாரோ குழந்தைங்கன்னா மற்றவங்க யாரா கேட்டால் என்ன சொல்லும் குழந்தை தாத்தா சாமிக்கிட்டே போயிட்டார் சாமிக்கிட்டே போயிட்டார் அப்படின்னு சில சமயம் திருப்பி கேட்டுவிடும் நான் என்னைக்கு சாமி கிட்டே போகிறதுன்னு கேட்டுடுவோம் அப்படின்லாம் பேசாதே போ நல்லது தானே சாமிக்கிட்ட போவது கஷ்டம் சாமி நல்லது தானே நீ தானே சாமி கும்பிட சொல்ற அப்ப சாமி கிட்ட போனா நல்லது தானே ஏன் சாமி கிட்ட போக கூடாது அதெல்லாம் கேட்க சும்மா டிவிய போய் பாரு என்ன பண்ண முடியும் பாருங்க தன்மயா இதுதான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன் இதுவே உண்மை இல்லை இந்த உண்மைக்கு இந்த பொய் பொய் குள்ள பொய் குள்ள பொய் குள்ள பொய் பொய்யோ பொய் இத்தனை பொய் குள்ள உட்கார்ந்து என்னன்னா அது மயமாயிட்டு சொப்னத்தில் வேற ஏற்கனவே இந்த பொய் அது இன்னொரு பொது பொய் அப்புறம் அது வந்துட்டு வந்துட்டு போயிடுறது அதுல என்ன விசேஷம்னா ஜாகிரத வில பாக்குறதெல்லாம் அதில் பார்த்து விடுறது இல்லை அதுல பாக்கறதெல்லாம் ஜாகிரத அவஸ்தையிலையும் பார்க்கறது இல்லை இதுவும் அசத்து அதுவும் அசத்து அசத்து தமிழ்ல என்ன போட்டுருக்கு சொன்னீங்க தமிழ் அதை கொண்டு மறந்துட்டேன் நீங்க தமிழ் மொழிபெயர்ப்பு என்னப்பா பத உரை மொழி புற உம் நேரங்களில் பல நேரங்களில் எப்படிப்பட்டாலும் சரி புரிஞ்சுட்டா போதாவது பெரிய இன்சிடண்ட் எங்கயாவது அது மாதிரி அப்புறம் ஓடிஞ்சுட்டே இருக்கும் அப்புறம் அடுத்தது என்னன்னா அசத் திருஷ்ட முக்கியம் அசத்துங்கிறது கர்மா அதனால ஜாகரித்தே அசத் திருஷ்டுவா தன்மயா சன் தன் அதன் மயமாகவே இருந்து கொண்டு தன்மயா சொல்லி அதன் மயமா இருந்து இங்க எது தன்மயமான தத்துங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன பிரம்மன் ததிபி சர்வநாம சர்வஞ்ச பிரம்மன் சசிய நாம தத்துமன் ஆயர்த்தக்கு பதில அசத்தான வஸ்துக்கள் மயமாயிடுறான் தன்மயான்னு அர்த்தம் அசத்மயா அசத்ருத்தி மயா மித்யாவிருத்தி மயஹா மித்யாவிருத்தியில் அவாத சத்தியம் நினைச்சுட்டு இருக்கான் உலக வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்ச்சி எல்லாம் உண்மைன்னு நினைச்சுட்டு இருக்கான் அப்புறம் என்னாச்சுன்னா பிரதிபுத்தா ந பசியத்தி எல்லா அர்த்தமும் கொடுக்குறது பிரதிபுத்தா நஷ்யத்தில் பார்த்ததை பிரதிபுத்தான்னு சொன்னா என்ன அர்த்தம் பிரதிபுத்தா பிரதிபுத்தா நஷி அந்த விகல்பங்களை எல்லாம் பார்க்கறது இல்லை முதல்ல விகல்பங்களை எல்லாம் பண்ணி பார்த்தா அதை விகல்பயன் வேற்றுமைப்படுத்தி பார்க்கிறான் பிறகு அதுல இருந்து விழித்தவுடன் அந்த வேற்றுமைகள் நீங்கி விடுகின்றன நீங்க வேணாலும் பிரதிபுத்தின் ஜாக்ரத் பிரதிபுத்தா ஸ்வப்னம் ஜாகிரதேவ பசியா பிரம்ம பிரதிபுத்த பிரம்ம ஜானத்தினால பிரம்ம ஜான நிலையில் பிரதிபுத்தன் அசத்த அசத்தாவே பாக்கிரான் சத் சதேவ் அசதேவ் பசியராச்சாரியர் எங்க பகவத் கீதையில ரெண்டாவதம் பதினாறாவது நாசோ வித்தேவோ நாவோ வித்தத்தை சத உபயோயோ உபயோரப்பிங்கிறதுக்கு சொல்லும் போதுன்னர் சத் சதேவ் அசதேவ் அசத்து அசத்து தான் சத்து சத்து தான் அப்படின்னு சத்தையும் அசத்தையும் பிரிச்சு தெரிஞ்சுக்கிறவனுக்கு பேரு தத்வரிசி நினைத்துவா சங்கராஜர் இது பரமார்த்த சத்தியம் இல்லை இந்தியாரிக்கும் பாரமார்த்தஹாரிக சத்தியம்னா என்ன பாரமார்த்திக திருஷ்டியா மித்யா வியாபகாரிக திருஷ்டியா சத்தியம் பிராத்திபாசிக்கம் எது சொனம் அதனால இதை பிரித்து புரிஞ்சுக்கணும்னு நினைச்சோம் எந்த கோணத்தில் நீ சொன்னாலும் இந்த காரிய காரண பாவம் ஜெகத்தை நிரூபிக்கவே முடிய அனிர்வசனீயங்கிறத எஸ்டாபிஷ் பண்ணுற அவி அவிவாதோ விருத்தஷ்ட நாளே பார்த்துட்டோம் சரி இன்னும் சொல்கிற எந்த கோணத்தில் பார்த்தாலும் காரண காரிய பாவம்ங்கிறது சித்திக்கவே சித்திக்காது உலகத்தில் நம்முடைய அனுபவத்தில் இருக்கக்கூடியது ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால் நமது அனுபவங்களை ஆராய்ச்சி செய்து பார்த்தால் நமது அனுபவங்கள் உண்மையல்ல என்பது விளங்கும் அப்படின்னு சொல்ல நாம் என்ன நினைக்கிறோம் அனுபவங்கள் உண்மைன்னு நினச்சிக்கொண்டிருக்கோம் நம்முடைய அனுபவங்கள் உண்மை அல்ல அனுபவிப்பவனுடைய ஸ்வரூபம்தான் உண்மை அனுபவிப்பவன் என்பதும் உண்மை அல்ல அனுபவிக்கப்படுகிறது என்பதும் உண்மை அல்ல அனுபவிப்பவன் என்பவனுடைய ஸ்வரூபம் மட்டுமே உண்மை அதை புரிய வைக்கிறதுக்காக இன்னும் சொல்லிக்கொண்டே இருக்க பரமார்த்ததேனி உபபத்தியில் பார்த்தால் யாருக்கும் எதனாலும் எந்த முறையிலும் ஒரு வகையிலும் காரண காரிய பாவம் இல்லவே இல்லை இந்த அஜாதிவாதத்தை ரொம்ப மூர்தன்யமா சொல்றாரு சொல்றேன் மூர்தன்யான என்னர்த்தம் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லுவாங்க பிரமாண மூர்தன்யா அப்படின்னு சொல்லுவாங்க வேதாந்த மூர்தன்யகா மூர்தன்யான்னா என்ன அர்த்தம் நல்ல அழுத்தமான ஆள் அர்த்தம் சரியான அறிவாளி மூர்தன்யகா அப்படின்னு ஒரு பதம் பிரயோகம் பண்ணுறது உண்டு சாஸ்திரத்திலே மூர்தன்யன் அப்படின்னா என்ன அர்த்தம் நல்ல உச்சியில் இருக்கிறவன் நல்ல எல்லாரை காட்டிலையும் பீக்கில் இருக்கான் பாயும் பேச்செல்லாம் எதில் இருக்குன்னா பீக்கில் இருக்கு இவன் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் அப்படி உயர்ந்த அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமாக தெள்ள தெளிவாக அடிச்சு சொல்கிறாருண்ணா அடிச்சு சொல்கிறார் அப்படிங்குறம் இல்லையா அதுதான் அடிச்சு சொல்கிறாருன்னா யாராவது பக்கத்தில் வச்சா அடிச்சுன்னு சொல்கிறது இல்லை எதையோ ஒன்று ஓ அடிச்சுட்டு அடிச்சு அதனால அடிச்சு சொல்கிறாருண்ணா அந்த அர்த்தம் இல்லை நம்ம உள்ளத்தில் பசு ஆணி அரையிற மாதிரி பசுமரமா நம்ம இருக்கணும் அப்படி பண்ணிட்டு இருக்கிய சத்தே துசத்து சதசத்தே து தத்தே து நாஸ்தி sadhye tukama sattkutaha naastya sadhye tukama sat sadha sadhye tukama tatha satcha sadhye tukam naastyin sadhye tukama sattkutaha நாலு விகல்பன் சொல்றார் கவுடபாதாச்சாரியர் காரணக்காரிய பாவம் எப்படி சித்திக்கும் ஞாபகம் மறந்துடாதீங்க காரண காரியத்துக்கு திருஷ்டாந்தாஸ்திவை சொல்லிவிட்டார் பிரமாணமே இல்லை அது பிரசித்தமே இல்லை உட்பாதஸ் அப்பிரசித்திருஷ்டாந்த நாஸ்திவை ஜாயமான அங்கே பார்த்தோம் பதிமூணாவது ஸ்லோகத்தில் தோன்றினது தோன்றினதுன்னு சொன்னால் இப்படியே காரணக்காரியமே எண்டு இல்லாமல் போயிட்டே இருக்கும் அனவஸ்தா தோஷா எல்லாம் ஞாபகம் இருக்கோ சத்காரியவாதத்தில் சொன்னால் என்ன ஆகும் காரியல வந்து நித்தியோஷம் இல்லாட்டி காரணத்துல அனித்ய தோஷம் மறந்து போயிருக்க ரொம்ப நாள் ஆயிரத்திலேயே கிளாஸ் காரண அனித்திய தோஷம் காரிய நித்தியத்துவ தோஷம் இல்லாட்டி மூணாவது பிரமாண அபாவதோஷம் அப்புறம் அனவஸ்தோஷம் இத்தனையும் சொல்லி வச்சிருக்கோம் அப்புறம் ஹேத்து ஒத்து வராது பலன் ஒத்து வராது அந்யோன்யம் ஒத்து வராது அப்புறம் யுகப்பத்து ஒத்து வராது சந்ததி ஒத்து வராது அநாதிக்க சம்சாராக ஒத்து வராது ஆரம்ப மோக்ஷா ஒத்து வராது எல்லாத்தையும் சொல்லியாச்சு ஆனாலும் இன்னும் படிய வைக்கணுங்கிறதுக்கா இது என்ன நமக்கு அவ்வளோ தூரம் சம்ஸ்கார பலம் இருக்கு சொல்லப்போறாருன்னு கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம விட தயாராக இல்லை இந்த ஜெகட்டை என்ன பேசினாலும் விட தயாராக இல்லை ஆகையினால புழைச்சி போன்னு சில இடத்துல சொல்ல போகிற பாருங்கள் பிழைச்சி போ புரியலைன்னா பொழைச்சிப்போ அப்படின்னு சொல்ல போகிற பாருங்கள் சுவாமி விளவு முடியாது விளவு ஸ்ட்ராங் டோஸ் எல்லாம் தாங்க முடியாது என்ன இந்த அஜாத்திவாதம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கொஞ்சம் சிருஷ்டியை ஒத்துண்டு அப்புறம் வந்து கொ இல்லேன்னு சொல்லி அவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லிட்டு சிருஷ்டியே இல்லை சிருஷ்டியே இல்லை சிருஷ்டியே இல்லை சிருஷ்டியே இல்லை புறக்கவே இல்லை புறக்கவே இல்லை சொல்லிகிட்டே இருக்க கொஞ்சமாவது எதாவது சொல்லப்படாத இந்த கிருஷ்ணருடைய ரூபத்தை வர்ணிக்கப்படாது சுப்பிரமணியனுடைய ரூபத்தையோ கிருஷ்ணருடைய ரூபத்தையோ தட்சிணாமூர்த்தி ரூபத்தையோ எதையாவது ஒரு ரூபத்தை வர்ணிச்சு இந்த பகவானுடைய இதெல்லாம் பத்தி வர்ணிச்சு ஒரு ஆனந்தமா இருக்கிறத விட்டு இப்படி ஒண்ணுமே தோன்றல நீயும் இல்லை நீயும் பொம்மை நானும் நினைச்சு பார்த்தா எல்லாம் அது சோகமா வேற பாடு ரொம்ப சோக குரல்ல பாடு ஐயோ பாருங்க நாலு விகல்பன் சொல்ற சரிப்பா உலகம் தோன்றதுன்னு வச்சா எதுல இருந்து எப்படி தோன்றது அசத்துல இருந்து அசத்து தோன்றதா அசத்துல இருந்து சத்து தோன்றுகிறதா இல்ல சத்துல இருந்து சத்து தோன்றுகிறதா இல்ல சத்துல இருந்து அசத்து தோன்றுறதா முயல் கொம்புல இருந்து ஆகாச புஷ்பம் உண்டாச்சு முயல் கொம்புல இருந்து ஆகாச புஷ்பம் உண்டாச்சு இல்லாட்டி இன்னொன்னு சொல்லலாம் முயல் கொம்புல இருந்து மனிதனுக்கு கொம்பு இருக்குமே இல்லாம சொற்களை சொல்றதுல இருக்கு அது ஒரு கலை சொன்னேன் ஒரு நாள் சொல்லி இருக்கேன் சொன்னேன் காணல் நீரில் குளித்தான் மலடி மகன் மலடி மகன் காணல் நீரில் குளித்தான் ஆகாய புஷ்பத்தை தலையில் சூடிக்கொண்டான் என்ன முயல் கொம்பினால் செய்யப்பட்ட வில்லை கையில் எடுத்துக்கொண்டான் தனுர்தர எப்படி பாருங்க ஒண்ணுமே இல்லாமல் ஒரு ஸ்லோகம் ஒரு அர்த்தம் இல்லாமல் ஒரு ஸ்லோகம் ஒரு ஸ்லோகம் இருக்கு இதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்கு காணல் நீரில் குளித்தான் குளிக்க முடியுமா காணல் நீர்ல யாருன்னா மலடி மகன் அப்படி இருக்கவே இருக்காது வந்தியாபுத்திரன் கிடையாது அப்புறம் வந்து காணல் நீர்ல குளிக்க முடியுமா குளிக்க முடியாது அப்புறம் வந்து என்ன பண்ணா தலையில பூ வச்சுக்கிட்டானா என்ன பூன்னா பாருங்க ஆளே இல்லை அவன் வேற குளிச்சானா குளிச்ச இடத்துல தண்ணியே இல்லை தலையில பூ வச்சுட்டானா அப்படி ஒரு பூவே கையில் ஒரு வில்லு வச்சுருந்தானு இல்லவே இல்லை இல்லவே இல்லாததிலிருந்து இல்லாதது ஒன்று தோன்றியதான் இப்படி கேட்கற அது தோன்ற முடியாது அசத்து ஹேத்து கம் ஒரு இல்லாததொன்று தோன்றியது அதற்கு காரணம் இல்லாத பொருள் இல்லாத பொருளிலிருந்து இல்லாதது தோன்றியதா இல்லாத இப்படி போட்டால் பொருள் இல்லாததிலிருந்து இல்லாதது தோன்ற முடியுமா நடக்காது சரி இல்லாததிலிருந்து இல்லாததிலிருந்து இருப்பது தோன்ற முடியுமா இல்லாதலிருந்து இருப்பது தோன்ற முடியும்னா சௌரியமாக போச்சேன் நான் வந்து இப்படின்னு தட்டியே இருந்தால் அவங்க இதெல்லாம் வட ஒன்றுமே இல்லை உளுந்தும் கிடையாது மாவும் கிடையாது எண்ணையும் கிடையாது போட்டு எடுக்க வேண்டாம் எல்லோரும் கையில் வரிசை எல்லாரும் கை எப்படி நீட்டுங்க அப்படின்னா கையில் பாருங்கன்னா கையில் வடையாக இருக்கும் முடிஞ்சு போச்சு என்னத்துக்கு சமையலுக்கு ஆளெல்லாம் போட்டு கஷ்டப்படணும் நேர கையில் வடை வந்துடும் ஒன்றுமே இல்லாததுலேருந்து வந்து விடுத்துடும் நடக்காதப்பா இல்லாததுலேருந்து இருக்கிற தோன்றாது அதாவது அசத் ஹேத்து ஹூ பாருங்க அப்புறம் கடைசியில் பார்ப்போம் ஸ்லோகத்தை கரி கார்கி அப்புறம் பார்ப்போம் அசத்திலிருந்து சத்து வர முடியாது அசத்தில் இருந்து சத்து வர முடியாது அதாவது குடத்தில் அதாவது முயல் கொம்பில் இருந்து குடம் முதலான பொருள்கள் தோன்ற முடியாதுங்கிற செங்கராஜன் குடமெல்லாம் இருக்கேன் குடம் முதலான பொருள்கள் தோன்ற முடியாது தோன்ற முடியாது அப்புறம் என்னன்னா சத்துல இருந்து சத்து உண்டாகுமான் சத்துல இருந்து சத்து உண்டாகுமான் சத்துல இருந்தும் சத்து உண்டாகாது அதாவது குடத்துல இருந்து துணி உண்டாக முடியாது அப்படி சொல்லலைங்க ஒரு குடம் இன்னொரு குடத்தை உண்டு பண்ணுமா உண்டு பண்ணாது ஒரு குடம் தான் இருக்கு துணியை உண்டு பண்ணாது சத்து சத்தையே உற்பத்தி பண்ண முடியாது சத்து தோன்றாது ஏன்னா ஏற்கனவே இருக்கு சத்தாக மாறாது சத்து தான் இருக்க திரும்ப இன்னொரு சத்த ஆகறது இல்லை அப்புறம் என்னன்னா சில இருந்து அசத்தும் வராது சத்தில அசத்தும் வராது மண்ணிலிருந்து குடங்கிறது வெறும் நாம ரூபமே தவிர இருந்து அசத்தும் வராது அதனால சங்கராச்சாரிய சொல்ற சத்திலிருந்து அசத்தும் வராது நச்ச அந்நா காரணபாவது காரிய காரணபாவது சம்பவத்தை சக்யோவா கல்பயித்தும் ஆகவே சத்காரியம் அசத் குதாசம்பி சத்த காரணமாக வச்சு அசத்து தோன்றுவது எங்கே முடியும் எல்லாம் நீங்கள் அதை பார்த்துக்கணும் இங்கே நாங்கள் ரொம்ப விளக்கம் சொல்லலை அதையே ஞாபகம் வச்சு உங்கஹோ முதல்ல சத்காரியவாத நிராகரணம் ஹேத்துபலவாத நிராகரணம் இப்போ எல்லாம் சொப்ன ஜாகிர திருஷ்டாந்தமெல்லாம் பார்த்துருக்கோம் வைத்தத்திய பிரகரணத்தில் சொல்லியிருக்கோம் ஆகையினால எந்த வகையிலும் கசித்து கேனச்சிதப்பி கதஞ்சிதபி பிரக்காரேண காரியகாரணபாவா உபபத்தியத்தே ஒருபொழுதும் இது நடக்கவே நடக்காது அசத்திலிருந்து அசத்து வராது சத்துல இருந்தும் அசத் அசத்தில் இருந்து சத்தும் வராது சத்தில் இருந்தும் சத்து வராது சத்தில் இருந்தும் அசத் வராது மருந்துடாங்க தலை சுத்தின் இருக்குது அசத் அசத் அசத் சத் சத் சத் சத் அசத் இதை வச்சு ஞாபகம் வச்சுங்க அதனால என்னென்னா எந்த காரணத்தை கொண்டும் இதெல்லாம் வரவே முடியாது அஜாதிவாத எல்லாம் ஆபாச வாஸ்தவமாக கிடையாது நான் கருத்து ஷங்கராஜர் சொல்ற அத்த விவேகி நாம் அசத் அசித்தா ஏவ காரிய காரண விவேகளுக்கு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கின்றவர்களுக்கு காரிய காரண பாவகா அசித்தா சாரணத்தில இருந்து சத்காரியம் தோன்றாது அசத்காரணத்திலிருந்து அசத்காரியம் தோன்றாது அச்காரணத்தில இருந்து சத்காரியம் தோன்றாது சத்காரணத்திலிருந்து சத்காரியம் தோன்றாது அப்படி போடணும் அப்படி போட்டா புரியும் சாரணத்தில இருந்து அச்காரியமும் தோன்றாது போட்டு பாருங்க அந்த வார்த்தை போட்டா இன்னும் அழுத்தமா புரியும் இருந்து அச்காரியம் தோன்ற முடியாது அசாரண்கியம் தோன்ற முடியாது சத்காரணத்திலிருந்து சத்காரியம் தோன்ற முடியாது சத்காரணத்திலிருந்து அசற்கமும் தோன்ற அசத்காரியமும் தோன்ற முடியும் ஆனால் நம்ம இந்த சத்காரணத்திலிருந்து அசத்காரியம் தோன்ற முடியும் ஒரு லெவல்ல சொல்லுவோம் அதுதான் ஆரம்பம் சத்காரணத்திலிருந்து அசத்காரியம் செப்பு கற்பனையினால் அறிந்து கொள்ளே அதோ சொல்ற போது சத்த காரணமாக வச்சு அசத்காரியத்தை சொல்லிகின்றே இருப்போம் அதையும் சத்து மாதிரியே சொல்லிகிட்டு இருப்போம் கடைசியில் என்ன சொல்லுவோம் இது சத்தேஸ்தி ஆகையினால என்ன சொல்லுவோம் அதாவது வியாவகாரிக்க சத்து பாரமார்த்திக திருஷ்டியா அசத்து இந்த ஜகத்து வியாவகாரிக திருஷ்டியா சத்து பார நாம ரூபங்கள்லாம் என்னது வியாவகாரிக்க திருஷ்டியா சத்து பாரமார்த்த திருஷ்டியா அசத் பாரமார்த்த திருஷ்ட இருக்கிற சத்து என்னது சைத்தன்யம் பிரம்ம அந்த சைதன்யம் பிரம்மன் சவிகாரமா நிர்வீகாரமா நெர்விகாரம் நிர்விகார பிரம்மன் எப்படி காரணமாக இருக்கும் நிர்விகார சத்காரணம் பிரம்ம கதம் சத்காரியம் ஜனயத்தி கதம் அசத்காரியம் ஜனயதி புரியுறதோ நிர்விகார சத்காரணம் பிரம்ம நிர்விகார சத்காரணம் நடக்கவே நடக்காது சிம்பிள் ஒண்ணு கஷ்டமே இல்லை இல்லாதது இல்லாததை உருவாக்க முடியாது இல்லாதது இருப்பதையும் உருவாக்க முடியாது இருப்பது இருப்பதை உருவாக்க முடியுமான்னு ஒரு சந்தேகம் வரலாம் அப்போது என்ன சொல்கிறோன்னு கேட்டால் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது புஸ்தகமும் இருக்குது கிளிப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதை ரொம்ப விசேஷம் என்னன்னா விதையும் மரமும் இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் வெதை அழிஞ்சு மரம் வர்றது மறந்துராய் அழிஞ்சு மரம் வர்றது தயிர் பால் அழிஞ்சு தயிர் வருகிறது மண் அழிஞ்சு குடம் வர்றதில்லை அதனாலதான் நம்ம எந்த திருஷ்டாந்தத்தை எடுத்து விட்டோம் தங்கம் அழிஞ்சு நகை வர்றது இல்லை நூல் அழிஞ்சு ஆடை வர்றது இல்லை அதனால நம்ம திருஷ்டாந்தம் வேற அதனால என்ன என்ன சொல்றோம்னா சத்காரணத்து காரணம் எது மறந்து வேணும் இப்ப வந்து தங்கம் வந்து காரணம் போன்று இருக்கிற காரணம் காரணம் அப்ப வளையல் என்னன்னா காரியம் போன்று தோன்றுகிற காரியம் ஆனால் இல்லாத காரியம் இப்படி சொன்னாதான் அஜாதிவாதம் சித்திக்கும் இல்லாட்டி சித்திக்காது இந்த நிர்வீகார பிரம்மனோட லட்சணம் இருக்கணும் சத்கார நிர்விகார சத்காரணம் பிரம்ம கதம் நிர் சவிகார சவிகார சத்காரிய ஜகத்துனே வச்சு போவேன் எப்படி நிர்வீகார சத்காரணம் நடக்காது நடக்காது அதனாலதான் இந்த ஜகத்தை அநிர்வச்சனையும் சொல்ல போறது அச்சிந்தியான தர்மான்னு சொல்ல போற அனிர்வச்சனியான் தர்மா இதை பண்ண முடியாது அப்படிதான் சொல்லப்படுற ஆகையினால என்னன்னா இது வந்து தோன்றி இருக்குன்னு நினைக்கிற புத்திகள் ஜகத்து இருக்கே ஜகத்து இருக்கே சொல்லப்படுற கொஞ்ச நேரத்தில் ரொம்ப நல்லா நம்ம கிரகிச்சுருக்கோமே இதுல ஒரு ஆர்டர்லினஸ் இருக்கே இப்படி இருக்கிறத போய் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கே வாய் கஷ்டமா இருக்கு ஆனா நான் அப்படிதான் சொல்லுவேன் அப்பத்தான் உனக்கு நிம்மதி இல்லா உனக்கு வந்து இதுல இருக்கிற ஒரு போர்ஷனை தாங்க முடியாதுல ஒரு பகுதி மாத்திரம் உனக்கு இன்பமா இருக்கிற பகுதி மாத்திரம் நீ வேணுங்கிற இல்லையா இன்பமா இருக்கிற பகுதி மாத்திரம் இளமையே எப்பவும் இருக்கணும் என்ன இந்திரியங்கள்லாம் எவ்வளவுதான கண்ணாடி கூட போடாம படிக்கணும் அது ஒரு பெரிய தொந்தரவா இருக்கு இப்படி எல்லாத்துக்கும் நீ இதே பாசிட்டிவா இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் நினைக்கிற நடக்குமா முடியலையேங்கிற போது என்னன்னா இந்த முடியலேங்கறதும் பொய்னு புரிஞ்சுட்டா எவ்வளவு தூரம் நல்லா இருக்கும் அதுக்குதான் இவ்வளவு அஜாத்திவாதம் பேசணும் இது போய் நல்லா தன்மயம் ஆயிட்டோம்னு வச்சுங்க அஜாத்திவாத மயம் ஆயிட்டோம்னு வச்சுங்களேன் இந்த இது என்ன சொல்லுவோம் என்னது நமே நமே ஜ நமே பாட்டு இருக்கேன் நமத்யுர் நஷ் நம் நமத்யுர் நமே ஜாதிபேத பிதானை மேனவ மாதான ஜன்ம நமத்யோ நசங்கா சிதானந்த ரூபா அது வந்து அதுதான் ஃப்ரீடம் கொடுக்கும் ஃப்ரீடம் ஃப்ரம் இக்னரன்ஸ் அப்புறம் ஃப்ரீடம் ஃப்ரம் நாலெட்ஜ் அப்படின்னா எப்படி இருக்குவாரு ஃப்ரீடம் இக்னரன்ஸ் அப்புறம் ஃப்ரீடம் ஃப்ரம் நாலெட் தட் இஸ் கால்டு விஸ்டம் அப்படி சொல்லணும் ஆங்கிலத்தில் சொல்லணும்னா இப்படி சொல்லணும் அறியாமையிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் பிறகு எதிலிருந்து பெற வேண்டும் அறிவிலிருந்தும் விடுதலை பெற வேண்டும் அதுவே அது வந்து விடுதலை பேரும் எதுவும் வேண்டாம் அறியாமையாவது அறிவாமை இந்த ஒரு பாட்டு இருக்கே பாட்டோட ஆரம்பம் மறந்து நிறைய மறக்கிறது அதாவது அறிவாவது ஏது அவனன்றி ஓரணுவும் அசையாது எனும் ஆப்தர் மொழி ஒன்று கண்டால் அறிவாவது ஏது அறியா அதனை அறிவாவது ஏது அறியாமை ஆவது ஏது இதை அறிந்தார்கள் அறியார்கள் யார் மௌனமுடு இருந்தது யார் என் உடம்பெல்லாம் வாயாய் பிதற்றுமவர் யார் தாய்மானவர் இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவர் சொல்லி வச்சிருக்க என்ன வார்த்தை மௌனமொடு இருந்தது யார் என் உடம்பெல்லாம் வாயாய் பிதற்றுமவர் யார் அவனன்றிரணவும் அசையாது எனும் ஆப்தர்மொழி ஒன்று கண்டால் அறிவு ஆவது ஏது அறியாமை ஆவது ஏது இதை அறிந்தார்கள் அறியார்கள் யார் ஏதா புரியுறதா பாட்டில் அறியார்கள் யார் எல்லாத்தையும் கடந்ததுன்னு அர்த்தம் அஜாதிஹி எல்லாம் அவனுடைய அனுகிரங்கிற அர்த்தத்தில் சொல்லியிருக்கார் இருக்கட்டும் நமக்கு நாஸ்தி அசத்தேது தாங்கி முதல்ல என்ன படிக்கணும் அசத்தேற்றுக்கம் அசத்து நாஸ்தி ஸ்லோகத்தில் பிரிக்கிறதே கஷ்டம் அசத்தே து அசத்துக்கம் சத்து நாஸ்தி சத்தேதுக்கம் அசத்து குதா குதான அர்த்தம் நாஸ்தின்னு போட்டுருவோம் குதா கேள்விக்குறி போட்டிருக்கு கேள்விக்குறி போட்டதுனால என்ன பண்ணணும் பிராக்கெட்டில் நாஸ்தி அப்படின்னு போட்டுருவோம் சத்தே துக்கம் நாஸ்தி எல்லாம் விளக்கமெல்லாம் சொல்லியாச்சு காரணக்காரிய பாவம் சர்வதாப்பி நாஸ்தி ஆஹ் அதுவும் பிரபஞ்சமும் மிச்சம் அங்கேயும் தேசம் இருக்கு அங்கேயும் காலம் இருக்கு திரிபுட்டி இருக்கு ஜாகிரத் பிரபஞ்சத்திலயும் தேசம் இருக்கு காலம் இருக்கு வஸ்து திரிபுட்டி எல்லாம் இருக்கு இரண்டுலயும் இருக்கிற அனுபவம் வந்து சமானம்தான் சொப்ன அனுபவமும் ஜாகிரதா அனுபவம் ஜாகிரத அனுபவமும் சமானம்தான் இந்த ரெண்டு அனுபவத்திலையும் திரிபுட்டி இருக்கு இந்த திரிபுட்டி அங்க பொய் அந்த திரிப்புட்டி இங்க பொய் அப்படின்னு இந்த திரிபுட்டில புரிஞ்சுண்டா இந்த பொய் நம்மளை ஒன்னும் பண்ணாத பொய் ஒன்னும் அசைக்க முடியாது சரி திரும்பவும் விளக்கம் சொல்ற புனரபி ஜாகிரத் சொப்னையோ அசத்தோகோ அப்பி காரிய காரணம் காரியாரண்காம் அபு மறுபடி இந்த காரிய காரணம் சொன்னாங்க சொல்றார் இந்த ஸ்லோகத்தை காரிக்கைய படிக்கலாம் அச்சித்யான் அச்சித்தியன்பூத்த விபரியாசாத் இதனுடைய பொருள் இதுதான் எப்படி ஜாகிரதாவஸ்தில அறியாமையினால அவக்கத்தினால வர்ணிக்க முடிய அதாவது விளக்க முடியாத இந்த உலகத்தை உண்மையாக கருதி கருதுகிறானோ கருதி அதோடு பற்றுக்கொள்கிறானோ அப்படின்னு கருதி பற்றுக் கொள்கிறானோ அறியாமையினால் போட்டுக்கணும் எப்படி மனிதன் அறியாமையினால் விழிப்பு நிலையிலே விழிப்பு நிலையிலே விளக்க முடியாத இவ்வுலகத்தை அச்சித்யான்னு சொன்னால் விளக்க முடியாத அனிர்வச்சனீய அனிர்வச்சனியான் வஸ்தூன் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எந்த பொருளையும் நம்ம விளக்கி சொல்ல முடியாது அதனுடைய மூல காரணத்துக்கு போனா ஒன்றுமே இல்லை அன்றைக்கே சொன்னேன் வெங்காயம் சொல்றீங்க யோசிச்சு பார்த்தா ஒன்றும் இல்லை கொடங்கிற இருக்கு அப்படி நிறைய பார்த்துட்டோம் நாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ஒன்றும் ஐ இது ஒரு இடத்துல பார்த்தோம் நம்ம இந்த ஸ்லோகத்தை நான் கோட் பண்ணுறேன் அது எங்கே பார்த்தோங்கிறத சொல்கிறேன் எந்த ஸ்லோகத்தில் சொன்னால் ஞாபகம் இல்லை பரவாயில்ல பார்த்துக்கணும் இருக்க பூதவத்து ஸ்பிருஷே இதெல்லாம் ஸ்லோகத்தை நான் சொல்லலை முதல்ல அர்த்தத்தை சொல்லிவிடுறேன் எச்சா பூதவத்து ஸ்பிருஷேத்து அப்படியே என்ன பண்றான் கனவுலையும் அறியாமையினால் கனவிலும் தர்மங்களும் பொருள்களை எல்லாம் பார்க்கிறான் இதுக்கு அர்த்தம் என்னன்னா விபரியாசா விபர்யாசாத் சொன்ன விவேக்கம் இல்லாததுனால அவிவேகத்தர் ஆதிசங்கரன் ஏன் பாம்பத விளக்கி சொல்லிட முடியுமா சொல்லி கொஞ்சம் மேக்சிமம் சொல்லி பார்க்கலாம் ஒரு இடத்துல கயிறை பார்த்தேன் இன்னொரு இடத்துல பாம்பை பார்த்தேன் ரெண்டையும் சேர்த்து அதான் ஏன் பார்த்தேன் அதுதான் தெரியல அதுதான் நான் சொல்கிறேன் அஜிந்தியான் அது வந்து விளக்க முடியாது அசக்கிய சிந்தனியான் அதை சிந்திக்க முடியாது அதே மாதிரி இந்த ஜகத்து ரஜு சர்பத்துக்கு சமானம் இல்லாததை இருக்கிறதாக பார்த்து கொண்டிருக்கோம்னு அர்த்தம் பூதவது பரமார்த்தவத்து பூத்தவதுன்னா என்ன அர்த்தம் இது பரமார்த்தம் போல மிக மிக உண்மையானது போக நினைத்து கொண்டிருக்கிறான் காரணம் நினச்சுண்டு சத்தியம் நினைச்சு அப்பாடா இந்த என்னைக்கும் ஒரு நாளையும் எ அதனால என்னன்னா முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணலாமே தவிர ஒரு பிளேஸ் எங்க கிடைக்கும் உலகத்தில் ஒரு இடம் இருக்கு அதுக்கு இந்த உடம்போட போக அப்படின்னா என்ன பண்றதுன்னா இந்த உடம்பு இருக்கணும் அதுதானே ஒரு நியாயமே சொல்றோம் எத்தனை தத்திர துக்கம் உடம்பு இருந்தா துக்கம் இருக்கும் ஆனா நீங்க உடம்ப வந்து நீங்க பொருட்டா மதிக்கல துக்கம் இல்லை எத்தையற்ற சரீரம் தத் தத்திர துக்கம் அப்ப என்ன வழின்னா சரீரம் போனாத்தான் துக்கம் போகும்னா சரீரம் போனால் துக்கம் போகும்னா ஆளே போயிடுவேன் என்ன பண்ணுறதுன்னா சரீர அபிமானம் போனால் துக்கம் போகும் சரீர அபிமானம் போனால் துக்கம் போகும் சரீர அபிமானம் எப்படி போகும் ஒரே நாளில் மாண்டு வைக்க காரிய படித்தா என்ன போனால் நல்லது ஆனால் வந்து போகிறது இல்லை அவ்வளோ சுலபமாக போகிறது இல்லை ஆனால் இல்லை தேகாபிமானம் பலமாக தேகாபிமானம் போச்சுன்னா துக்கம் போச்சு தேகாபிமானம் போகணும்னா என்ன வரணும்னா ஆத்ம ஜானம் வரணும் ஆத்ம சத்தியத்துவ ஜானம் வரணும் நான் யாருங்கிற புரியணும் அப்பத்தானே உடம்பு எனக்கு ஒரு ட்ரெஸ்ன்னு புரியும் நான் யாருங்கிற உண்மை எனக்கு புரிஞ்சா எனக்கு இந்த உடம்பு மனசு புத்தி எல்லாம் ஒரு போலியான ட்ரெஸ்ன்னு புரியும் பொ ஆடை இந்த ஆடை இதை விட்டால் இன்னும் கொசு ஆடை கூட வரும் கொசு ஆடை வரும் ஊட்டப்பூச்சி ஆடை வரும் பசுமாடு ஆடை வரும் இந்த சரீரத்தை வச்சு இந்திரிய சுகத்திலேயே ரமிச்சுருந்தா நாயாதான் புறக்கணும் இல்லையா நாய்க்கு இல்லாத சுகமா பன்றிக்கு இல்லாத இந்திரிய சுகமா நமக்கு மாத்திரம் என்னத்துக்கு நம்ம மனுஷனுக்கு வந்து இந்திரிய சுகமா ஆத்ம சுகமா சொல்லுங்க பாபு இது நிறைய பேருக்கு புரியவே மாட்டேங்கிறது பாவம் அதனால்தான் மனுஷன்மா அப்படி வீணா போறது மனித பிறவிய வீண அடிக்கிறதுல தலை சிறந்தவர்களா இருக்காங்க நிறைய பேர் ஏன்னா நாய்க்கு இல்லாத சொல்ல போனா இந்த இந்திரிய சுகம் நாய்க்கே கிடைக்கிறது இப்படி சொல்லணும் நாய்க்கே கிடைக்கிறதுப்பா இந்திரிய சுகம் இதுக்காக மனுஷ ஜென்மா மனுஷ ஜஜென்மாவில தர்ம சுகமும் ஆத்ம சுகமும் விசேஷம் இந்த தர்ம சுகமும் ஆத்ம சுகமும் நாய்க்கு கிடைக்குமா புலிக்கு கிடைக்குமா வேற எதுக்காக கிடைக்குமா நமக்கு தான் இந்த இதுக்கு உரிமை இருக்கு நமக்கு தான் கிடைக்கும் இந்த சுகம் அப்படி இந்த சுகத்துக்காக பிறந்துட்ட அந்த சுகத்தை மாத்திரம் அனுபவிச்சுட்டு இருந்தா நமக்கு என்ன பேரு மனுஷ ரூபேண மிருகாஷ்டரந்தி அப்படிதான் சொல்லும் மனுஷ ரூப்பேண மிருகாஷ்டரந்தி மனுஷ ரூபத்தில் மிருகங்கள் சஞ்சரிக்கிறது பர்திருகரி ரொம்ப சொல்லப்போனால் என்ன இது நிறைய பேர் நமக்கு யாரை பார்த்தும் பொறாமை இல்லை மனுஷன்மாவில் சுகம் கொடுக்கிறதே தர்மமும் இது மனுஷனுக்கு மாத்தம்தான் கிடைக்கும் மனுஷனுக்கு மாத்திரம்தான் இந்த தர்ம சுகமும் ஆத்ம சுகம் வேறு எந் இந்த சுகம் வேறு எந்த ஜீவராசிக்கும் கிடையவே கிடையாது அப்பேற்பட்ட சுகத்தை அனுபவிக்கிறதுக்கான ஒரு சரீரத்தை அடைஞ்சுட்டு ஆனால் அதை போய் அனுபவித்தோம்னு சொன்னால் இந்த சரீரத்தை வீணடித்தது தானே அதில் என்ன சந்தேகம் சாப்பாட்டுலையும் இந்திரிய சுகத்திலையும் நான் இந்த மோந்து பார்க்கறது நம்மளும் மோந்து பார்க்குறோம் நாயும் சாப்பிட்றது நாமளும் சாப்பிட்றோம் நாயும் குட்டியாக போட்டு இருக்கு நாமளும் குட்டிகளாக போட்டுருக்கோம் நாயும் தான் எல்லாம் பண்ணுறது நம்ம பண்றது நாய் பண்றது ஒன்றா தான் இருக்கு ஆனால் நாய்க்கு வந்து திருக்குறள் படிக்க முடியுமோ நாய்க்கு மாண்டூக்க காரிக்க படிக்க முடியுமோ முடிய மனுஷென்மாவில் எந்த சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த சுகத்துக்காக பயன்படுத்தினா தான் இந்தஷ்யஜன்மத் இல்லாட்டி இந்த ஜன்மம் திராபிஸ் யாத்மே தமூதீர் சா விஹந்திர விவேகச்சூடாமணியில் பார்க்கறோம் நான் எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த மனுஷென்மாக கிடைச்சிடுது அதுலேயும் இந்த தேசத்தில் பிறந்துவிட்டோம் திருக்குறள் திருவாச்சகம் இருக்கிற நாட்டில் பிறந்துட்டோம் அப்படி வச்சுப்போம் நம்ம பாஷை அவர் வந்து பிராமணனை சொல்கிறார் சங்கராச்சாரியர் ஏன்னா அவரை சுற்றி இருக்கிறவங்களாம் அவங்க தான் அதனால் அவர் சொல்கிறார் அப்படி பேதமெல்லாம் படிச்சு விட்டாங்கப்பா இன்னும் சில ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார் பாருங்கள் சங்கராச்சரியே சொல்லப்படுறார் இவங்களையே அஜாதிவாதத்துக்கு வர முடியாதவர்களையே பிராமணர்களையே பேச போகிறார் சரியான மோட்சத்துக்கு பிரயத்தனம் பண்ணாம அக்னேயே சோமாயேஸ்வகன் பண்ணிட்டு இருக்கான் அவனை திட்ட எதுக்கு இன்னும் விசேஷமான நாய் இது நாயில் சொன்னா நிறைய பேர் கஷ்டமா இருக்கும் எதுக்காக பண்றான் போய் பார்க்க சோமாயஸ்வகா சூரிய எல்லாம் பண்ணி கர்மா எல்லாம் பண்ணி அங்க போய் இவர் வந்து தேத்தம் புக்தா சொர்க்கலோக்கம் விசாலம் அதான் வேதவாதத்த பார்த்த நானியதீதி வாதினா அங்க போயும் போய் நாயோட சுகந்தான் வேணுவான் எப்படி நான் இப்படிதான் வேணும்னு தான் பேசுறேன் தப்பா நினச்சிக்க இதுக்கு தான் சொல்றது கிரகஸ்தாளுக்கு எல்லாம் மாண்டவிக்க காரியம் சொல்லப்படாது ஏன் சன்னியாசி சும்மா இதுக்கா சொல்றேன் இங்கே கவலைப்படாது இப்படிலாம் சொன்னா என்ன ஆகும் அது வீடு நடக்குமா உருப்படியா இதெல்லாம் படிச்சா போயிட்டு போட்டு சொன்னா தேகாபி எத்தனை துக்கம் போகிறது செத்து போக முடியுமா சரீரம் இருக்கணும் அதே சமயம் துக்கம் இருக்கக்கூடாது அதுக்கு என்ன வழின்னா இந்த சரீரத்தில் இருக்கிற பற்ற அகப்பற்று புறப்பற்று அகங்கார மமக்காரத்தை நாசம் பண்ணு யான் எனது என்னும் செருக்கை நீக்கு அகங்கார மமகாரத்தை நீக்கு அதுக்கு என்ன உபாயம்னா ஞானத்தை அடை ஆத்ம அடை அப்போ தான் போகும் அப்போ இது துக்கம் எத்தையற்ற ஷரீர அபிமானம் தத்திர துக்கம் எத்த எத்திர சரீர அபிமான ராஹித்யம் தத்த துக்க அபாவனந்த அதுதான் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே இந்த அவஸ்தையான சரீரத்திலிருந்து சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோம் எல்லாத்துக்கும் மூல காரணம் இதுதானே அஞ்சரை அடி உயரம் எழுபத்தெட்டு கிலோ இதுதானே மனசு அதுக்குள்ள புத்தி அதுக்குள்ள இருக்கிற நான் நான் அது உட்கார்ந்து இருக்கிற ஆழமா இருக்கிற நான் இதுதானே பிராப்ளம் இத நீக்கிறதுக்கு தான் இத்தனை சொல்லி கொடுக்குறாரு ஆகையினால என்னாச்சு இப்படி இந்த மாதிரி பூதவத்ஸ்புசே தபா திரைவா சொல்ல போனால் எதாவ கீழே போட்டு தேலே போட்டால் நல்லா இருக்கும் எதாஸ்வப் விபா திரைவன் பசிய விபாத் ஜாகிரத்து அச்சித்யான் பூதவத்ஸ்ப போட்டால் நல்லா இருக்கும் ஜாக்ரத் பிரபஞ்சோ அப்படி மித்யா சொப்ன பிரபஞ்சவத்து நம்ம பார்த்தது தான் திருஷ்யத்வா ஏற்கனவே பார்த்த ஹேத்து தான் இதெல்லாம் விகல்பயதி அதனால என்னென்னா அதே மாதிரி என்ன இதுலேருந்து விடுதலை விடுதலை பெற்றுட்டோம்னா இந்த விஷயத்தை புரிஞ்சுவிட்டோம்னா ரெண்டுமே விபர்யாசம் அறிதா ரெண்டு முக்கியம் என்னன்னா விபர்யாசா விபர்யாசா அவிவேகா அவிவேகா போடலாம் அவித்யாசி அவித்யான்னு போடலாம் அஜானத்தினால் அவிவேகத்தினால் ஒரு அவிவேகம் ஜாகிரதாவஸ்த ஒரு இது சத்தியமாக பூத்தவத்துனா என்ன அர்த்தம் சத்தியவத்து அப்படின்னு அர்த்தம் பூதவத்து ஸ்பிருஷதியா என்ன பார்த்தோம் ஸ்பிருஷே ஸ்பிருஷே ஸ்பிருஷேத்துன்னு சொன்னால் அதை சத்தியமாக கருதி அதனோடு இணைந்து கொள்கிறான் பற்றி கொள்கிறான் அதை சத்தியம் என்று கருதுகிறான் இதுதான் இந்த ஸ்லோகத்தில் கருத்து சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் திரும்ப கருத்து அடுத்தது சொல்ல போகிறார் அப்படின்னா சாஸ்திரத்தில் எண்ணத்துக்கையாக இப்படி எல்லாம் முதல்லையே சொல்லி வைக்கணும் இப்படி இவ்வளவு தூரம் நீங்கள் அஜாதிவாதத்தை பிடிச்சுன்னு பேசுகிறீர்களே அப்பன்னா சாஸ்திரத்தில் என்னத்துக்கு ஜாதிவாதம் சொல்லப்பட்டது அப்படிங்கிற கேள்வி அங்கே கேட்கப்பட்டது இல்லையா அத்வைத பிரகரணத்தில் இந்த ஸ்லோகம் என்ன பார்த்துங்கோ அதில் வந்து ஆசிரமா ஸ்திரிவிதா பதினேழோ பதினெட்டோ ஆசிரமா ஸ்திரிவிதா புரோக்தா ஹீன மத்தியமோத்கிருஷ்ட உபாய சோபத்தாராய பதினாறு பதினேழு பதினெட்டு அந்த இடத்துல இருக்கு அதே மாதிரி மற்றொரு கருத்து சொல்ல போறாருங்க நாம் நாலரை மணி வகுப்புல பார்க்கலாம் அடுத்த வகுப்பு நாலரை மணிக்கு ஓம் ஜாகிரதாதித்ரயோன் ஜாகிரதாதிமயம் தசா ஓங்காரை கசுசம் வேத்தியம் யப்பதம் தன்னியம் ஈஸ்வரோ குரு மூர்த்திநே வோமவத் தட்சிணாமூர்த்த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 परापरमे ओम शान्ति शान्ति शान्ति ही, ही, ओम शांति शांति शांति आदि அன்பர்வாழி பராபரமே ஓகே ஹரி ஓ ஆதிநாமி